तापत्रय विनाशाय, देहं पराधी वित्वं சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமோமசாரியா தேம் ட்வீகமீனு பகவான் श्री உத்தவருக்கு மேலும் ஆன்மீகத்தை பற்றின உபதேசங்களை தொடர்ந்து பண்றார் பத்த முக்த விவேகம் யாரு பத்தன் யாரு முக்தன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற போது முக்தனை பற்றி சொன்னார் பத்தனை பற்றியெல்லாம் சொல்றார் பத்தனை பற்றி சொல்றார் துக்கது துக்க துக்கி ரக்ஷதிங்கிறார் இந்த துக்க துக்கினா எப்போ பார்த்தாலும் துக்கத்தை அறிவில்லாமல் அனுபவிச்சுட்டே இருக்கான் துன்பத்தை விலை கொடுத்து வாங்குறான்னு சொல்கிறோம் இல்லையா ஆகையினால விவேக்கம் இல்லாமல் வாழ்க்கையை பற்றின விவேக்கம் இல்லாமல் இருக்கிறவன் துக்க துக்கி துக்கின்னா துக்கப்படுறவன் அர்த்தம் துக்கத்தினால துக்கப்படுறான் ஆனால் துக்கத்துக்கு மேலே துக்கத்தை அடைஞ்சுண்டு அப்போது அது விடக்கூடாதோ இந்த குரங்கு வந்து ஒரு ஒரு சின்ன வாயுள்ள குடத்துக்குள்ளே கையை விட்டுவிடுத்து அதுக்குள்ளே கடலை நிறையா இருந்தது ஒருத்தன் குரங்கை பிடிக்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கான் அந்தந்த கடலையை நிறைய எடுத்துக்கிறது கையை வெளியில் கொண்டுற முடியலை கொஞ்சம் அது அது துக்கப்பட்டு அந்த கொட கடலையை விட்டால் கையை அந்த விவேக்கம் இல்லாதபடி எப்படி அந்த குரங்கு நடந்துக்கிறதோ அதுக்கு அறிவில்லை சரி மனிதன் ஏன் வாழ்க்கையை பற்றி பகுத்தறிவு கொண்டு சிந்தனை பண்ணி அதிலிருந்து விடுபடக்கூடாது ஆகையில் துக்க துக்கி மனுஷிய ஜீவகா மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஜீவன் தப்பு பண்ணிகிட்டே போகிறான் துக்கப்பட்டுண்டே போகிறாங்கிறார் எப்படி சொல்கிறார் பாருங்க துக்க துக்கி ரக்ஷதி இந்த துக்கதுவன் துன்பத்துக்கு மேலே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவன் அந்த துன்பத்துக்கு காரணமானவற்றை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார் ஹே அங்க இந்த ஸ்லோகத்தில் மூணாவது வரியில் இருக்கு வித்வம் இருக்கு அங்கன்னா என்னுடைய உறுப்பு போன்றவனே எனக்கு வேறாக இல்லாதவனே அப்படின்னு அர்த்தம் என் வலதுகையே எழுதுகையேன்னு சொல்றோம் இல்லையா என்னுடைய வலதுகை மாதிரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி ஹே அங்க உத்தவ இவன் எதெல்லாம் காப்பாற்றாம பாருங்கோஹாம் அதாவது இந்த பசு வந்து கரட்டாது அதை காப்பாற்றுறான் அது காப்பாற்றுறது தப்பு இல்லை ஆனால் பொதுவாக பலனு தராத விஷயங்களில் ஈடுபடுறாங்கிறார் துக்ததோகாம் காம் அசத்தீம் பாரியான் ச ஒழுக்கம் இல்லாத மனைவியையும் பராதீனம் தேகம் இந்த உடம்பு நாளைக்கு நாய் நரி பேய் கழுகுகளுக்கு போகிறது அது மாத்திரமில்லை இந்த பராதீனம் தேகம்னால் இது நமக்கு சொந்தம்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கு சொந்தமானது அப்பேற்பட்ட அர்த்தம் இல்லாட்டி சில பேருக்கு அடிமையாக இருக்கான் இந்த உடம்பை கொடுத்து கொத்தடிமை மாதிரி வேறு செய்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் அசத் பிரஜாம் அசத் பிரஜாம்னு சொன்னால் ஒழுக்கம் இல்லாத குழந்தைகள் இந்த லோகத்துக்கும் பரலோகத்துக்கும் உதவாத குழந்தைகளையும் அப்புறம் பணத்தை காப்பாற்றுறான் எப்பேற்பட்ட பணம்னா அதிர்த்திகிருத்தம் வித்தம் அதிர்த்தீகிருத்தம் வித்தம்னா என்ன புண்ணியத்துக்கு பயன்படாத பணம் அதாவது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படாத பணத்தை காப்பாற்றுறான் நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துறது இல்லைன்னு அர்த்தம் மயாஹீனாம் வாச்ச கடவுள் சம்பந்தம் இல்லாமல் லௌகிகமான உலக விஷயத்தில் பயனற்ற சொற்கள்னு அர்த்தம் ஈஸ்வர சம்பந்தம் இல்லாத பேச்சு தான் இதை காப்பாற்றுறாங்க இது பரிகாசம் இங்கே இந்த அர்த்தத்தில் சொல்கிறார் நம்ம மனசில் உணரணுங்கிறதுக்காக அது இன்னொரு ஆளை சொல்கிறதுக்காக இல்லை நாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறார் ஆகா பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் பயனற்ற வாழ்க்கை வாழக்கூடாது அதுதான் அர்த்தம் காம் துக்தோஹாமசீஞ்ச பாரியாம் தேகம் பராதீனமசிர்ச வித்வம் அங்கவாச்சம் ஹீனாம் மயாரக்ஷதி துகது